வணக்கம் நச்சினையின் நித்தம் ஒரு முத்து என்று அவர்கள் எழுதியுள்ள புத்தரும் ஒரு தத்துவாதி புத்தரிடம் வார்த்தைகளால் வெளிப்படுத்துவதாலும் வார்த்தைகளும் வெளிப்படுத்தாமல் உங்களால் உண்மையை எனக்கு சொல்ல முடியுமா என்று கேட்டார் அதற்கு புத்தர் மௌனமாக இருந்தார் அந்த தத்துவவாதி புத்தரை வணங்கி உங்களுடைய அன்பு மற்றும் கருணையால் வழியில் நுழைந்துவிட்டேன் என்று கூறினார் என்று கேட்டார் மவுனம்தான் அதன் உண்மையான பதில் புத்தர் குதிரை சாட்டையின் நல்லலை கண்டாலே ஓட ஆரம்பித்துவிடும் என்றார் குதிரைகளை நான்கு விதமாக பிரிக்கலாம் முதல் வகை மிக உயர்ந்த விம்பில் வாழ்பவை அவை நுழலை கண்டாலே முதுகில் படுவதற்கு முன்பே ஓட்டத்தில் ஈடுபடுபவை மூன்றாவது ரகம் முதுகில் சாட்டை வட்ட மாத்திரத்திலேயே ஓட ஆரம்பித்து விடுபவை வயிறை கால்களுக்கு கொண்டு வந்து முனைப்புடன் முன்னேறுபவை நான்காவது ரகம் சாட்டை எலும்பு மஜைகளை கடினமாக தாக்கிய பின்புதான் ஓட ஆரம்பிக்கின்றன மனிதர்களும் குதிரைகளைப் போல பகுக்கப்படலாம் மற்றவர்கள் முகம் சுழிப்பதற்கு முன்பே குறிப்படைந்து நடந்து கொள்ளும் மென்மையானவர்களே மேன்மையானவர்கள் கழுத்தை பிடித்து தள்ள முயன்றாலும் வெகுளி சிரிப்பு சிரித்துக் கொண்டு மீன்களில் நழுவுகின்றவர்களாக இருப்பவர்கள் நான்காவதிரகம் ஒரு தொழிற்சாலையில் கூட எல்லாரையுமே ஒரே மாதிரி ஊக்குவித்துடன் செய்கிறார்கள் எனவே யாரை ஊக்குவிக்கப் போகிறோம் என்பதை முழுவதுமாக பரிசீலித்த ஊக்குவிக்கும் நெறிமுறைகளை நாம் வகுக்க வேண்டும் குதிரை முதல் வகையா மூன்றாவது வகையா என முடிவு செய்த சாட்டையை சரிகையால் செய்வதா சவுக்கால் செய்வதா என முன்மொழிய வேண்டும் ஓட்டமே முக்கியம் என்று கருதினால் நட்புக்கு அங்கே இடமில்லாமல் போகிறது இரு நண்பர்கள் அடந்த காடு வழியாக போய்கொண்டிருந்தார்கள் அப்போது ஒரு கரடி அந்த வழியாக வந்தது முதல் இளைஞன் அதை பார்த்ததும் ஏய் தூரத்திலே ஒரு கரடி வருது அதை நம்மளை பார்த்திருச்சு என்றான் உடனே அடுத்தவன் சாவகாசமாக அமர்ந்து தன்னுடைய ஓடும் காலணிகளை அணிய ஆரம்பித்தான் முதலாம் அவன் நீ கரடியை விட வேகமாக ஓட முடியும் என நினைக்கிறாயா இப்பொழுது பிரச்சனை நான் கரடியை விட வேகமாக ஓட முடியுமா என்பதல்ல உன்னை விட வேகமாக ஓட முடியுமா என்பதுதான் என்ற நிதானமாக நன்றி வணக்கம்